தலைப்பு எழுபது மூன்று அவஸ்தை அவஸ்தை மூன்று ஜாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி இவற்றில் உள்ளம் பித்த உஷ்ணத்தோடு கூடி லலாட்டஸ்தானத்தில் நிற்பது ஜாக்கிரம் சொப்பனமாவது உள்ளம் வாத கூடி கண்டஸ்தானத்தில் இருப்பது சுழுத்தியாவது உள்ளம் சிலேத்தும நாடியோடு கூடி மார்புஸ்தானத்தில் நிற்பது